அவர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற ஒரு தலைப்பிலே தொடர்ந்து திருக்குறள் கருத்துக்களை சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம் இது திருக்குறள் வகுப்பு என்றே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எல்லோருடைய உள்ளத்திலும் திருக்குறள் கருத்துக்கள் ஆழமாக பதிய வேண்டும் என்பதும் அந்த கருத்துக்கள் அனைத்து தமிழர்களையும் தமிழ்மொழி தெரிந்தவர்கள் நான் தமிழர்கள் என்று சொல்லுவது தமிழ்மொழி தெரிந்தவர்கள் தமிழ்மொழியின் மீது அன்பு உடையவர்கள் தமிழ்மொழி தெரியாவிட்டாலும் தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எவ்வாறேனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஆங்கிலத்திலும் இதே கருத்துக்கள் சென்று கொண்டிருக்கின்றன திருக்குறள் நம் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் வழி வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆழமான விருப்பம் ஆசை நியாயமான ஒரு ஆசை என்றே இதை சொல்லலாம் அவா இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னாலும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்ற அவாவை வைத்துக் கொண்டிருப்பதொன்றும் குற்றம் இல்லை எனவே நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையிலேதான் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் நான் நேற்று சொன்னது போல அறிவு நலம் மனநலம் சொல்நலம் உடல் நலம் செயல் நலம் உறவு நலம் பொருள் நலம் இந்த ஏழு நலன்களுக்காகவும் நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் இந்த ஏழு நலன்களையும் பெறுவதுதான் நம்முடைய நோக்கம் அதை இந்த உடல் வாழ்க்கையிலே உயிர்களாகிய நாம் இந்த உடலிலே இருந்து கொண்டு இந்த ஏழு நலங்களையும் பெற்றால்தான் இந்த உடலிலே உயிர் உள்ளத்தில் இடைவிடாத அமைதியையும் தெளிந்த ஒரு ஆனந்தத்தையும் அனுபவிக்கும் என்பதில் சந்தேகம் எனவே இந்த ஏழு நலங்களின் அடிப்படையில் கருத்துக்களை சொல்ல முற்படுகிறேன் முதலில் நான் அறிவு நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவு உடைமை என்கின்ற அதிகாரத்தை முதலிலே எடுத்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு குரலையும் படித்து அதற்கு பொருள் சொல்லுகிறேன் இதை ஒட்டிய பல கருத்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முற்படுவேன் முதலில் நான் சொல்லக்கூடிய குரல் அறிவு உடைமைன்னு சொன்னாலே முதல்ல நான் சொல்லக்கூடிய அதிகாரம் அறிவு அதிகாரம் உடைமைன்னா இது நம்ம உடையவர்களாக பொருள் உடைமை அருள் உடைமை உடைமைன்னா என்ன அந்த வீடு என்னுடையது அது மாதிரி ஒவ்வொரு குணங்களும் என் உடைமையாக இருக்கணும் நான் உடையவன் அறிவை உடையவன் நான் அறிவு என்னுடைய உடைமை பொருளாக இருக்க வேண்டும் ஆகவே அறிவு என்றால் என்ன அறிவை நாம் எதற்கு பயன்படுத்த வேண்டும் அறிவை நாம் எவ்வாறு வளர்க்க வேண்டும் அறிவை எப்படி வழங்க வேண்டும் அறிவுபூர்வமாக வாழ்வது என்றால் என்ன இவற்றை சிந்திப்போம் நான் முதலில் இந்த அறிவுடைமை குரல் பாக்களை சொல்ல தொடங்குகிறேன் இது அரசியலில் அமைந்திருக்கிறது பொருட்பாலிலே அரசியலிலே அமைந்திருக்கிறது இது நாற்பத்தி அதிகாரம் நான் வைத்திருக்கக்கூடிய புத்தகம் டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் எழுதிய தெளிவுரையை பல குரட்பாக்களை பல ஆசிரியர்கள் உரையாசிரியர்களுடைய படித்திருந்தாலும் இதை நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் இது சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்திலே வெளியிட்டிருக்கிறார்கள் காலங்காலமாக இந்த பதிப்பு வெளியாகி கொண்டிருக்கிறது இருநூத்தி பதிப்பு ரெண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தை தான் நான் கையிலே வைத்துக்கொண்டு உங்களுக்கு அந்த தெளிவுரையையும் படித்து மேலும் உள்ள உரைகளையும் படித்து நான் உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஒரு அரசனுக்கு அறிவு சிறந்ததாக இருக்க வேண்டும் நாட்டை ஆளுகின்ற அரசன் பல துறைகளை பற்றிய அறிவை உடையவனாக இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் இதெல்லாம் ராஜ தர்மம் என்று பெயர் அரசனுக்கு இருக்க வேண்டிய இலக்கணங்களில் முக்கியமானது அறிவு ஏன்னா இது முதல்ல ஆரம்பிக்கிற போதே இறைமாட்சியில் சொல்லுவார் வள்ளுவர் அரசனுக்கு அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்புங்கிறார் இதை நான் மேற்கோளாதான் காட்டுறேன் நம்ம முறையாக படிக்கிறதுக்காக சொல்லலை அதாவது தைரியமாக இருக்கணும் பிறருக்கு பொருளை எல்லாம் வழங்கக்கூடிய மனோபாவம் இருக்கணும் மனம் பொருளை மக்களுக்கு வழங்கணும் அறிவை உடையவனாக இருக்கணும் சோர்ந்து போகக்கூடாது ஊக்கத்தோடு இருக்கணும் இந்த நாளும் குறைவில்லாம இருக்கணும் அஞ்சாமை ஈகை அறிவுடைமை ஊக்கமுடைமை ஆகிய இந்த நான்கு பண்புகளும் குறைவுபடாமல் இருத்தலே அரசனுக்கு இயல்பாகும் மு வரதராசனார் அவர்கள் இதற்கு தெளிவுரை ஆகவே அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு இந்த குரலை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் எந்த குரலை படிக்கிறோமோ அதை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அதுக்கெல்லாம் ஆசைப்படணும் ஏன்னா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணினா இதுதான் நமக்கு உண்மையான சொத்து இந்த கல்வி இந்த உடலை விட்டு நாம் கிளம்பினாலும் நம்ம கூட வரும் நாம் செய்த நல்ல காரியங்களுடைய பலனும் தீய காரியங்களுடைய பலனும் நாம் கற்ற கல்வியும் இது நம்ம கூட வர முடியும் வேற எதுவும் நம்ம கூட வராதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க வள்ளுவரே சொல்ற அன்றணிவான் என்னது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை நீ இந்த உடலை விட்டு கிளம்புற போது உங்ககூட துணையா வரப்போறது நீ செய்த அறந்தான்னு சொல்கிற ஆகவே இந்த அடிப்படையில் நாம இப்ப அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை படிக்கப் போகிறோம் அரசனுக்கு மாத்திரம் இல்லை மக்களுக்கும் வேணும் அரசன் மக்களுக்கு அறிவை வழங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான அறிவை வழங்குவதற்குரிய நல்ல வழிகளை எல்லாம் அரசன் உண்டு பண்ணி கொடுக்க வேண்டியது அவனுடைய கடமை தலையாய கடமை பலர் நினைக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் சரியாக எல்லாருக்கும் கல்வியை வழங்கவில்லை என்று அப்படி அல்ல இந்த நாட்டிலே எல்லோரும் கல்வி பெற்றிருந்திருக்கிறார்கள் என்பதற்கு எல்லா ஆதாரங்களும் இருக்கின்றன இந்த இந்த காலத்து கல்வியை போல பொருள் கல்வி அல்ல மன அமைதியையும் இன்பத்தையும் தரக்கூடிய கல்வியை எல்லோரும் கற்றிருந்தார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன இன்றைக்கு கூட கல்வி கற்பதற்கு வாய்ப்பு கொடுத்தால் கூட பலர் படிக்க தயாராக இல்லை என்கிற பொழுது இந்த காலத்தில் எந்த காலத்திலும் கல்வி என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நம்முடைய இலக்கியங்கள் காட்டுகின்ற உண்மை மேலும் கருத்துக்களை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வள்ளுவம்